أعوذ بالله الناس الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعيله ونستعفره ونعوذ بالله برسوله لنفسنا ومن سيئات عمله ما يغضي الله خلا مظلنا وما يغضيه خلا حدينا وأشهد أن لا إله إلا الله هو أكثر لا شريكا وأشهد أنه محمد عبدك الرسول اللهم صلي على محمد وعلى عالم خدمة كما صليت على إبراهما وعلى إبراهما نتحميد المجد கடந்த அமர்ல மனு முஸ்தலிக் போர் அதை பற்றியும் அதே போல அகல் போர்ல நடந்த நிகழ்வுகளை பற்றியும் பார்த்து வரும் குறிப்பாக முஸ்லிம்கள் வந்து அகல் போர்ல வேற எந்த போர்லையும் அனுபவிக்காத அளவுக்கு பதிரில கூட அவர்கள் இந்த அளவு கடுமையான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க அனுபவிக்க எல்லா வகையிலையும் அவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான குளிர் கடும் குளிர் உணவு கூட இல்லை உணவு இல்லை கடுமையான வேலை செய்ய வேண்டியது ஹோட்டல் அந்த ஒரு பகுதி ஃபுல்லா குளிர் நோண்ட கடுமையான பசி எல்லாத்தையும் ஒரு பக்கம் அந்த சைடு அது இருக்க இன்னொரு சைடு எதிரிகள் வந்து முஸ்லீம்களை விட வள அதிகம் உள்ள இருக்கிறவர்களும் தாக்குவதற்கு தயாராயிட்டாங்க வனக்குறையில அப்படிங்கிற ஒரு கோத்திரம் யூத கோத்திரம் அவர்கள் உள்ள இருந்து சூழ்ச்சி செய்வதற்கும் தயாராக ஆயிட்டாங்க ஒப்பந்த போட்டு வச்சிருந்தாங்க அதை மீறி உள்ள இருந்து நாங்க தாக்கணும் நீங்க வெளியிருந்து தாக்குங்க அப்படிங்கும்போது அச்சம் பீதி எந்த சொன்னா அல்லா தாலா பல வசனங்கள்ல அவர்களுடைய நிலை ஈமான் குறைவுள்ளவர்களுடைய நிலை எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சூரத்துல ஹசாப்ல அல்லா தான் சொல்லிக்காங்க அப்ப அந்த நிலைமையில ரசுல்லா சில்லாலசலம் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறத போன அமர்வுல பார்த்தோம் அதோட தொடர்ச்சி நான் இப்ப பார்க்க போறோம் ரசுல்லா செல்லாலம் என்ன பண்ணாங்க சொன்னா கத்தபான் அப்படிங்கிற ஒரு கோத்திரம் எதிரிகளோட அவங்க இருந்தாங்க ஏறத்தால பத்தாயிரம் எண்ணிக்கை கொண்ட படையாக இருந்துச்சு அவங்க பட அதுல ஆறாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் யாராக இருந்தாரோ அந்த கத்தபான் கோத்திரத்தை சார்ந்தவங்களால தான் இருந்தாங்க இப்ப இவங்களை நம்ம அனுப்பிட்டோம்னு சொன்னா இவங்களை எப்படியாவது நம்ம இந்த கூட்டணியில இருந்து எதிரி கூட்டணியில இருந்து அனுப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு இலங்கை ஆயிரும் பாக்கி உள்ளவங்களை வெற்றி கொள்ளறது அவர்கள முக்கியர்களை இரண்டு பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க வெளியே போயிருக்கீங்க அவர்கள் வந்த நோக்கம் பணத்துக்காக தான் குறைசிகளா இருக்கும் மற்ற அரபுகள் ஒன்று சேர்ந்து இந்த யுத்தத்துக்கு வரும்போது அவர்கள் வருவதற்கான நோக்கம் வந்து பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுக்குறோம் அதாவது மதினாவில் விளையக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி விளைச்சல உங்களுக்கு நாங்க தந்துடுறோம் நீங்க வந்து போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் வந்து எழுதுறாங்க இந்த ஒப்பந்தம் எழுதுறதுக்கு முன்னாடி நபிசுலா அரசு என்ன பண்றாங்க சொன்னா சாதி குவாத நதியாணும் மற்றும் சாதி குபாத நதியானதோ இவங்க ரெண்டு பேசியும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட போறோம் சொல்லி கேட்கறாங்க மஷூரா கேட்கிறாங்க ஏன் இவர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க சொன்னா இவர்கள் தான் வந்து ஹவுஸ் ஹசரஜ் கோத்திரத்தார்கள் அதாவது மதினாவில் இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தார்களுடைய தலைவர்கள் வம்சராசன் பொதுவாக எப்ப மசூரா செஞ்சாலும் அவ் பக்கல் சித்திகள்லான இருப்பாங்க உமரோதிகள் இருப்பாங்க ஆனா இங்க இந்த இரண்டு பேரை மட்டும்தான் கூப்பிடுறாங்க ஏன்னா மதினாவில் இருக்கக்கூடிய மதினாவோ இவங்க சொன்னாதான் கேட்பாங்க மதினா மக்களுடைய உடைமைகள்ல அவங்க எடுத்துக் கொடுக்கறாங்களா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள மசோதா செய்யணும் அவர்கள் போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லும்போது அப்ப சாதி ரதிலானு கேக்குறாங்க யார சொல்ல இது வந்து அல்லாவுடைய கட்டளையா இல்ல உங்களுடைய ஆலோசனையா அல்லாவோட கட்டலையா இருந்தா நாங்க மௌனம் காத்து அல்லா என்ன சொல்றோம் அதை செஞ்சுட்டு போயிடறோம் இது நீங்க எங்களுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனையா அப்படின்னு கேட்டபோது உங்களுக்காக நான் வழங்கக்கூடிய ஆலோசனை தான் அப்படின்னு சொல்லும் போது நிராகரிச்சா இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்க வந்து தயாரா இல்ல நாங்க முஸ்லிம்களா இல்லாத போது அல்லா என்றால் யாருமே தெரியாத போது நாங்க வந்து எங்களுடைய பேச்சம்பளத்துல ஒரு பேரிச்சம்பளம் கூட இந்த கத்தப்பான் எங்களுடைய பேச்சம்பளத்துல உடைமைகள்ல ஒண்ணு கூட எடுக்க முடியாது இன்னைக்கு நாம அறுவடை செய்து மூன்றுல அவர்களுக்கு ஒண்ணு தருறதா நாம ஹக்குல தானே இருக்கிறோம் அல்ல நம்மளிடத்துல தீர்மானம் செய்யட்டும் இவர்களுக்கு நாங்க கொடுக்க விரும்புவதெல்லாம் வாழ்வு மட்டும்தான் அதாவது போரிடுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம் நாங்க வந்து எதுவுமே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை சாதுவாது இல்லாம நிராகரிச்சிடும் நிராகரிச்ச பிறகு ரசுல்லும் உங்களுடைய விருப்பப்படியே செய்யுங்க அவர்களுடைய ஈமானுடைய உறுதி பாருங்க அல்ல நம்ம செய்து துணை இருக்க போறோம் ஏன்டணும் அவர்கள் எங்களிடமிருந்து ஒரு காசு கொடுத்து வாங்கினாலே ஒழிய மேலும் அவர்கள் எங்களிடத்துல ஒரு கெஸ்டா வந்தா விருந்தினராக வந்தாலே தவிர நாங்க எங்களுடைய உணவு கூட அவங்களுக்கு தரமாட்டோம் இந்த நிலைமை நாங்களே அவங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை நிராகரிச்சுட்டு அந்த ஒப்பந்தத்துல அந்த ஒப்பந்தத்தை அழிச்சுட்டு திரும்ப என்ன பண்றாங்க ஈமான் எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அல்லாஹால அவருடைய ஈமான சோதிச்சா அல்லா தலா அறுபத்தி அஞ்சாவத்தி மூன்றாம் அவசரத்துல சொல்ல முடியாது கூட எதிர்பாராத வந்து தக்குவாவுட இரையாச்சத்தோட இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிர்பாராத வகையில நாம வந்து உதவி செய்வோம் அதே போல அவர்களுக்கு உதவி வந்தது எந்த அளவுகள் பயந்து கழிவறைக்கு கூட செல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த களத்திலே இருந்தாங்க தொழுகையே மிஸ் ஆச்சு தொழுகையே மிஸ் ஆச்சு இந்த போருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல நாட்களாக குணூ சபித்து கடினமான ஒரு சூழ்நிலை அந்த நிலையிலும் கூட நாங்க அந்த ஆறாயிரம் பேர் ரெடியாக இருந்தோம் நாங்க வந்து விட மாட்டோம் என்ன தீர்மானிக்கணும் கூட எதிர்பாராத விதத்திலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவி வந்தது அப்படிங்கிற ஒரு நபர் இவர் கத்தபான் கோத்தத்தை சார்ந்த முக்கிய நபர் இவர் இவர் என்ன பண்றாரு இந்த யுத்த களத்துல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது ரசுல்லா சின்ன ரசுல்லா நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் இந்த தருணம் இருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவருடைய பார்வையிலிருந்து பார்த்தா ஒரு கடினமான தருணம் ஏன்னா இப்ப எதிரிகள் அந்த சைடு ஒரு மட்டா இருந்தது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு போத்திரமே இருக்கு எல்லாரும் சேர்ந்து அழிக்க போற நேரத்துல இது தோல்வி இது உண்மை மார்க்கான அப்படின்னு மக்கள் உள்ளத்துல எழக்கூடிய ஒரு சந்தேகம் அந்த நேரத்தில் அல்லா பாருங்க அல்ல ஒரு படை வீரரை அனுப்பி அதுவும் எதிரிகூட்டத்தில் தாக்க வந்த ஒரு உள்ளத்துல நிதாயத்தை அல்லா தலா ஏற்படுத்தி நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து ரசூல்ல நிக்கிறான் கோத்தத்தை சார்ந்த ஒரு நபர் அப்ப நபிசல்ல சொன்னா இவருக்கு என்ன பண்ணலாம் இவரை கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நபிசுல்ல ஆலோசனை சொல்றாங்க நீங்க எதிரி படையில போயிட்டு ஒரு நபரா இருந்து கொண்டு எதுவுமே பண்ண முடியாது உங்களால என்ன சூழ்ச்சி அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த முடியுமோ அவர்களுக்கு மத்தியில நீங்க சூழ்ச்சிய ஏற்படுத்து அவர்களுடைய படைய வந்து நீங்க வீக் பண்ணுங்க ஏன்னா அவங்க உறுதியா இருக்கிறான் அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஏதாவது பயத்தை போடுங்க சூழ்ச்சி பண்ணுங்க ஏன்னா போர் என்பதே ஒரு சூழ்ச்சி தான் சொல்லிக்கா இப்ப இந்த சகாப் என்ன பண்றாங்க சொன்னா அங்க இருந்து விலகி போய் முஸ்லீம் போய் குறை அவர்கள் எதிரிகள் வரக்கூடாதுக்காக தான் அகல் போட்டு மதிவா மதினாவுடைய ஸ்ட்ரக்சரா எப்படி இருக்கு முன்னாடியே பார்த்தோம் இந்த சைடும் மழை இந்த சைடும் மலை பின்னாடி காடுகள் இந்த மூணு சைட்ல இருந்து வர முடியாது இந்த ஒரு சைட்ல இருந்தா வர முடியாது ஒரு சைட்ல அவர்கள் அகலி தோன்றாங்க புளி தோண்டி ஒரு இடத்துல இருந்து மட்டும் தாக்குதல் ஈஸியா படை வந்துடும் மொத்தமா முஸ்லீம் அழிச்சிருவோம் அப்படின்னு பணக்குறைனா உள்ள பிளான் பண்ணி உள்ள துரோகம் செய்யறாங்க அந்த நிலையில இவர் என்ன பண்றாரு பனுக்குறை நாட்ட போட போயிட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாரு இந்த மொயம்பில் மசூத் உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு தெரியும் நான் எப்பேற்பட்டும் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஒரு நல்லது நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் நல்ல ஆலோசனை சொல்ல வந்திருக்கேன் நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அரபுகள் அதாவது ரசுல்லாவை தாக்க வந்த அரபுகள் எல்லாம் அவர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அவருடைய பெண்கள் குழந்தைகள் உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அவர்கள் ஒருவேளை போர் செஞ்சு ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்க பின்னாடி போயிருவாங்க போய் அவர்கள் அவனுடைய குழந்தைகளோட அவங்க உடைமைகளோட சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ஒருவேளை அவங்க போன பிறகு நீங்க துரோகம் செய்ததுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை தான் தாக்குவாங்க நீங்க மதினாவுக்கு எங்கேயுமே போக முடியாது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய சொத்து வீடு எல்லாமே எங்க தான் இருக்கு நீங்க வசமா மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு ஒரு ஆலோசனை சொல்றாரு இந்த மாதிரி அவர்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க பாட்டு போயிருவாங்க எதிரிகள் மற்ற எதிரிகள் அரபுகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அவர்களிருந்து அதாவது கத்தான் போத்திரத்தில இருந்தோம் குறைசிகளிடம் இருந்தோம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அவர்களை வந்து நீங்க பாதுகாப்புக்கு அழிங்க எங்கள்கிட்ட எங்க மனுக்குறையில சேர்ந்து இருக்க சொல்லுங்க நீங்க கூட்டிட்டு போங்க வினயமாக கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க அப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பின்வாங்கி போக மாட்டாங்க ஆண்கள் இங்க இருக்கிறாங்களே கடைசி வரைக்கும் எதிரி படைக்கு அகலிக்க எதிர்க்கக்கூடிய புரட்சிகளும் எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு அங்க போய் என்ன பண்றாரு திரும்ப இதே சொல்றாரு நான் எப்படிப்பட்டவனுக்கு நபர் அப்படிங்கரைவா அவர்கள் வந்து நபிசில்லா தாக்குற அப்படின்னு சொல்லி இருந்தாங்களே அவங்க பின்வாங்கிட்டாங்க தாக்குதல் தொடுக்கல அவர்கள் தாக்குதல் தொடுக்கிறேன் எடுத்த முடிவுக்கு ஒரு பிராயசித்தமா உங்களுடைய ஆண்களை வந்து கொஞ்சம் பேத்த கைதியா தானே கொண்டு முஸ்லீம்களோட ஒப்பந்தம் போட்டுட்டாங்க அப்ப உங்களுடைய ஆண்கள் இருந்து கொஞ்சம் பேத்த கேட்பாங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அவர்கள் அவர்களை வந்து முகமது வெட்டிடுவாரு நீங்க கேக்கும்போது கொடுத்துடாதீங்க கொடுப்பதும் கொடுக்காது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அந்த சைடு அவர்களை பற்றியும் இந்த சைடு இவர்களை பற்றியும் ரெல்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இதை வெரிஃபை பண்றதுக்காக அபு என்ன பண்றாரு அப்படின்னா அபுசுஃபியான் தான் படை தலைவரா இருந்தார் அபு என்ன பண்றாரு அபிச்சர் அவரை வந்து அனுப்புற அவரை வந்து வனுக்குறையாட்ட அனுப்பிட்டு நம்ம வந்து போர் தொடுக்கலாம் போர் என்ன முடிவாவதோ பாத்துக்கலாம் வாங்க போட்டு இத்தனை நாள் நாங்க வந்து முற்றுகிட்டு போறோம் அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் வனுக்குறையில என்ன சொல்றாங்க நீங்க ஆண்களை கொஞ்ச பேர் அப்புறம் ரத்திட்டு சொன்ன பிறகு அவர்கள் வெரிஃபை பண்ண போறாங்க நிக்கிரிமா ரீல்லான்னு வந்து அப்ப அவர்கள் எதிரியுடைய படையில இருந்தாங்க நிகரிமா பின் அபிஜர்கள் வெரிஃபை பண்ணிட்டு இங்க அபுசு வந்து சொல்லும் போது நோயம் பதிலான அவர்கள் சொன்னதையும் இவர்கள் வச்சு பொருத்தி பாக்குறாங்க அவங்க கேக்கறது இவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க ஒரு பாதுகாப்புக்காக உங்க ஆண்களை கடைசி வரைக்கும் யுத்தத்துல ஒன்று வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் கேட்டாங்க ஆனா இவர்கள்ட்ட இவங்க வந்து சொன்னது இந்த மாதிரி அவங்களை படி கொடுக்கறதுக்காக கேட்கறாங்க அப்படிங்கும் இவர்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்ப நொயம் சொன்னது உண்மைதான் அப்பசூக்கியா முடிவு வந்து நம்ம இனிமேட்டு இந்த போரை வந்து நம்ம தொடர முடியாது ஏற்கனவே அவர்களுக்கு கடுமையான அவர்கள் வந்து ஒரு முற்றுகைக்காக வரல உடனடியாக போர் நடக்கும் முஸ்லீம்களை அடிச்சு கொண்டு ஒழிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போதுமான அளவு உணவோ போதுமான அளவு அவர்களை இருப்பிட தங்குவதற்கோ எதுவுமே அவங்க செஞ்சுட்டு வரல ஆல்ரெடி அவங்களிடத்துல உணவு பற்றாக்குறை இருக்கு அவர்கள் பயணப்பட்டு வந்த ஒட்டகத்தை கூட திரும்ப ரிட்டர்ன் போறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒட்டகத்தை கூட அவர்களை அறுத்து பழகிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்களுக்கு மட்டும் இல்ல ரெண்டாவது காத்து வேற பயங்கரமான காத்து குளிர் பசி எல்லாத்தையும் தாங்கிட்டு அவங்களால இருக்க முடியல இந்த சைடு இவர்கள் வேற பணக்குறையில வர பின்வாங்கிட்டாங்க நாம பின் திரும்ப போயிடுவோம் முன்னாடி நமக்கு ஒரு சமயம் கிடைக்கும்போது முஸ்லீம்களை நாம வந்து பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவர்களும் வந்து திரும்ப போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்ப அல்லாத்தலா உறுதியாக நாம இறையத்தோடு ஈமானோடு உதவுமா அப்படிங்கறதுக்கு உதாரணம் அல்லாஹ் மூசாலசுலத்துக்கு எப்படி உதவணும் முன்னாடி கடல் எந்த வழியும் இல்ல அவர்களுக்கு குச்சியை வச்சு அடிய உறுதியான ஈமான் இருந்தாங்க குச்சியை வச்சு நீ அடிய உனக்கு பாதை வரும் அப்படின்னு அல்லாத்தலா சொன்னா அதே மாதிரி உருவாச்சு சகாபாக்களுக்கும் அதே போல அல்லா ஒரு டெஸ்ட் வச்சு ஈவான் எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க காம்பிரமைஸ் பண்ணி போறாங்களா அப்படின்னு உறுதியா இருந்தாங்க அல்லாவு தாலா ஒரே ஒரு நபரை கொண்டு மொத்த படையுமே அல்லா தாலா களைச்சு விட்டோம் அப்ப அல்லா தாலா மேல நாம வைக்க வேண்டிய முறைப்படி தக்குவா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய உதவி அறுபத்தி ஐந்தாவது மூன்றாவது சொல்லுவது எதிர்பாராத வலையிலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவி வரும் அப்படிங்கறத நாம இந்த வரலாற்றுல இருந்து படிப்புல இருக்கோம் நயம் ரதான்னு நாம எடுக்க வேண்டிய படிப்பில்னா இவர்கள் சம்பவங்கள் மூலமாக நயம் ரத்தியுள்ள வந்துட்டு வந்து பொதுவாகவே வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த போல அவர்கள் வந்து ஒரு பொருளாதார தேவையாதான் இருக்காங்க அவர்கள் வந்து எதிரிகளை முஸ்லீம்களை எதிரிகளாகவோ அவர்களை வந்து கொன்று ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கல அவர்களுக்கு தேவை பொருளாதாரம் காசு ா அதற்காக போது ஆனா யூதர்களோ அதே போல அரபுகளோ அந்த நோக்கத்துக்காக எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு தான் தயாராக இருந்தாங்க அவர்களுடைய பொருளையும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்ப ரசம் கத்தபான் போத்திரத்தை சார்ந்தவர்களை மட்டும் கூப்பிட்டு ஏன் அங்க அவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க சொன்னா ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்தாங்க சொன்னா அவர்களுடைய தேவை இதுதான் பொருளாதாரம் அதனாலதான் அவர்களை கூப்பிட்டு பேசினாங்க ஆனா யூதர்களோ அரபுகளோ அவர்களுடைய நோக்கம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்களை அவர்களை நம்ம எதிர்ப்போம் அவர்களோடு போரிடுவோம் அப்படிங்கறது ரசூலாவுடைய எதிரியுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும் எல்லா சூழ்நிலைகளுமே அவனை நம்ம அவன பொருளாதாரத்துக்காக நம்ம எதிர்க்கிறானா இல்ல வேற காரணத்துக்காக எதிர்க்கிறானா அதை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ணணும் அவரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவது போல மற்ற எல்லாத்தையும் நம்ம எப்படி எதிர்கொள்றோமோ அந்த மாதிரி எதிர்கொள்ள முடியாது இப்ப யூதர்களிடத்திலும் அரபுகளிடத்திலையும் காட்டிய அந்த ஒரு அணுகுமுறையை ரசூல்ல கத்தப்பான ஒரு காட்டல நம்ம ஒவ்வொரு எதிரி எதிரிகளையுமே எதிரிகள் கியாமத்துறவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருக்கதான் போகலாம் அப்ப நாம எந்த மாதிரி கையாளணும் அப்படிங்கறத இதுல இருந்து நாம எடுக்கக்கூடிய ஒரு படிப்படை அதே போல சாதுக்குனு ரீ இல்லாமல் சாதுக்குனு முவாத ரிலானும் சாதுக்குனு உபாதரிகளான இவர்கள் இங்க கேக்குறாங்க இது நீங்க அல்லாவுடைய கட்டளையா அல்லது இது வந்து உங்களுடைய ஆலோசனையா அப்படின்னு எந்த அளவுன்னு சொன்ன சொல்லிக்காட்டி எல்லாமே நாங்க எல்லாமே ஒரு வில்ல இருந்து வெளிவரக்கூடிய அம்பு போல நாங்க எல்லாமே ஒன்றிணைந்து அரபுகள் எல்லாமே அரபுகள் யூதர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்த நேரத்திலையும் அவர்கள் பாருங்க அவர்களுடைய ஈமானுடைய உறுதி ஈமானுடைய உறுதி அவர்கள் அந்த இடத்துல உறுதியான இருந்தது அந்த நேரத்தில் எதிர்கொள்வதை இந்த ஒரு ஆறாயிரம் பேஸ்ட் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலமில இருந்தாலும் சஹாபாக்கனுடைய ஈமானுடைய உறுதி எந்த ஈமானுடைய உறுதிக்கு அல்லாவுடைய வெற்றி இருந்தது அப்படிங்கறதமே நாம இந்த வரலாற்றை வந்து பெறக்கூடிய ஒரு படிக்கிறேன் ரசுல்லா செல்லரசனம் நாம ஒவ்வொருவருடைய தகுதியும் எப்படி இருக்கு ஒவ்வொருவருக்கு உரிய அந்த கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்குதான் ரசூல்லா வந்து டாஸ்க்கு அப்படிங்கிறத பாக்க முடியும் ரோ ஒரு போயிட்டு அங்க எதுவே பண்ண முடியாது இப்ப அவர்களால என்ன முடியுமோ அந்த டாஸ்க்க தான் ரசூல்லா சொல்ல அவங்களுக்கு அசைன் பண்ணாங்க அவங்களுக்கு அதிக சுமைய கொடுக்கல அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன அதை கொண்டு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண வச்சாங்க நாம இஸ்லாத்துக்காக தான் பாடுபடுற அப்படின்னு சொல்லி நம்மளையே நாம அழித்துக் கொள்ளக்கூடாது இப்ப இவர போய் நீங்க போரிடுங்க தாவா செய்து மக்களை வந்து திரட்டி நீங்க அவர்களுக்கு எதிராக நீங்க போரிடுங்க ரசூல்லா சொல்லுங்க நீங்க சூழ்ச்சி செய்யுங்க அங்க போய் போரே ஒரு சூழ்ச்சி தான் உங்களால அவர்களால என்ன கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அதுதான் ரசூல்லா அந்த டாஸ்க்க தான் அசைன் பண்ணாங்க இதெல்லாம் இதை தான் ரசூல்லா சோல்லா ரசம் எல்லா சகாபாக்களுக்குமே யாருக்கு என்ன முடியுமோ அத அசைன் பண்ணாங்க முழு வரலாறையும் ஒவ்வொரு துவா நபிசுல்லா கடுமையான முறையில துவா செஞ்சார் இவர்கள் இவர்களுக்கு எதிராக இந்த படையினர்களுக்கு எதிராக வேதத்தை இலக்கியவனே இவர்கள் மேல உடனடியாக இவர்கள் மேல நீ ஒரு தீர்ப்பளி இவர்களை உடைத்து விடு அதாவது ஒண்ணு சேர்ந்தவர்கள் இவங்களை உடைத்து இவர்களை குலுக்கி விடுமாவது கொண்டே இருந்தாங்க அப்ப கடுமையான சூழ்நிலையில நாம எவ்வாறு துவா செய்யணும் அப்படிங்கிற நாம எடுக்க வேண்டிய ஒரு படிப்பேன் அல்லாது தலாம் சூரத்து ராஜாப்ல ஒன்பதாவது வருஷத்தை சொல்லிக்காட்டா நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது உள்ள அல்லாவின் அருண் கொடைகளை நினைத்து பாருங்கள் உங்களின் எதிரிகளின் படைகள் வந்தபோது புயல் காற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்க வானவர்களின் படைகளையும் அவர்களின் மீது நாம் ஏவினோம் மேலும் நீங்கள் செய்வதை அல்லா உற்று நோக்குவோனாக இருக்கின்றான் அல்லாஹ் இந்த துபாவிற்கு பகரமாக காற்றை கொண்டும் இன்னும் நீங்க காண முடியாத வானவர்களை கொண்டும் உதவி செஞ்சேன் அப்படிங்கு வந்து நம்ம எந்த கடுமையான நேரத்தில் இருந்தாலும் துவா மீது நம்ம அதிருப்தி அடைந்துடக்கூடாது அதுவும் நாம இது எடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை அதே போல இந்த யுத்தத்துல பொதுவாக எல்லா யுத்தத்திலுமே ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஒரு ஸ்லோகன் வச்சிருப்பாங்க அந்த ஒரு பாடல் அதாவது அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அவங்க ஊக்கப்படுத்துவதற்காக புஸ்தங்களுக்கு மத்திய சொல்லக்கூடிய ஒரு பேட்டில் கிரை அப்படிமான அப்ப அது என்ன ஆரம்பிச்சு சொன்னா ஹா மீன் லா யூஸ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவர்கள் வந்து வெற்றி அடைய முடியாது யாரும் எதிரிகள் எதிரிகள் வெற்றி அடைய முடியாது அவர்கள் வெற்றியாளர்கள் கிடையாது அப்படிங்கிறதோடைய இதைதான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க நடந்ததை ஒட்டி இரண்டு ஹதீஸ்கள் ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியமான ஒரு சம்பவம் இதுயமா அதில்லா இவர்கள் இவர்கள் சார்ந்த ஒரு ஹதீசு என்னன்னு சொன்னா முஸ்தக ஒரு ஹதீஸ் அகமது இவர் வந்து ஒரு தாபியின் கிடையாது சஹாபாக்கள் கூட வாழக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன கேட்கிறார் சொன்னா நீங்க ரசுல்லா சல்லாஹ் காலத்துல இருந்தீங்களா அவருடைய தோழராக நீங்க இருந்தீங்களா அவர்களை பாதுகாத்து கடினமான முறையில தான் இருந்தது அந்த கடினத்தை திரும்ப அந்த தாபின்னு சொல்றாரு கூஃபால வந்து கேட்ட அந்த தாபின் கே சொல்றாரு நாங்க மட்டும் அந்த காலத்துல இருந்ததும் சொன்னோம் ரசூல்லாவுடைய கால் தரையிலே படம் இருக்க மாட்டோம் மண்ணே நாங்க அவருடைய கால் பார்க்காம பார்த்து வந்துருப்போம் அதாவது தோல்லேயே சமந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உதிரைப்பாடு இல்லாம வந்து இவருக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேர்ந்தெடுக்கிற இவர் பொதுவா சொல்றாரு ரசூல்லாவுடைய மொத்த காலத்தும் காலமும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறார் உதய் பாரதி இல்லோ இவருக்கு நாங்க இருந்த சூழ்நிலை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாடம் அவர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக எந்த ஒரு சூழலை எடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இந்த கோல் அகல்யுத்தத்தை தான் அவங்க வந்து எவ்வளவு கடினமாக நாங்க ஒரு காலத்துல இருந்தோம் அப்படிங்கறத அவர்களுக்கு பாடமாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுக்கிறாங்க அந்த அளவு கடினமான ஒரு கோல் இப்ப உதய்பாரதி சொல்லி காட்டுறாங்க அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க சந்த அகலியில் நடந்த ஒரு சம்பவத்தை இவர்களுக்கு எடுத்துக்காட்டுறாங்க என்னன்னு சொன்னா நபிசிலம் இரவு ஒரு பகுதி தொழுதுட்டு போரின் போது தொழுதுட்டு மக்களை நோக்கி திரும்பி எதிரி எதிரிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு யாரு போய் ஒற்றர்களாக போய் ஆராய்ந்துட்டு வரீங்க யார் ஆராய்ந்துட்டு திரும்ப வரீங்களோ அவர்கள் நாளை என்னோடு இருப்பீங்க சொர்க்கத்துல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சகாபி கூட தயாராக ஆயிரக்கணக்கான சகாபி இருக்காரும் ஒரு சகாபி கூட தயாராக அந்த அளவு பயம் அந்த குளிர் பசி எல்லா வகையிலும் யாருமே தயாராக திரும்ப இரண்டாவது முறை ரசூ யாரு நீங்க போயிட்டு வந்துட்டு செய்திய சேகரித்து என்கிட்ட அவர்கள் நாளைக்கு என்னோட சொர்க்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க திரும்பவும் யாருமே தயாராக மூன்றாம் முறை ரசூ என்ன பண்றாங்க புதை ஃபாரதி எழு எலும்பி நீங்க போய் பாத்துட்டு வாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம எதுவுமே மறுத்து பேச முடியாது அப்ப உதய பாரதியு அவர்கள் சொல்றாங்க நான் போனேன் போயிட்டு ரசுல்லா சொல்ல சொல்லி போ அனுப்பும் போதே சில உபதேசங்கள் சொல்றாங்க நீங்க அங்க போயிட்டு எக்காரணத்துக்கு தாக்குதல் கொடுத்துடக் கூடாது என்ன நிலைமை அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்புறாங்க இவரும் வந்து கடுமையான குளிரில் போறாரு அல்லாவுடைய உதவி பாருங்க அவருக்கு குடிலே இல்லாமக்கிட்ட அல்லத்து அப்படிங்கிற ஒரு கடுமையான வெப்பத்தை நான் உணர்ந்தேன் அந்த நிலைமையில அப்படின்னு சொல்லி கேட்டுற அப்ப இவர் போறாரு போய் அங்க அபு சூப்பியான் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்த எல்லாம் பாக்குறாரு எதிரிகள் கூடிய கடுமையான காற்று எந்த அளவுன்னு சொன்னா அவர்கள் அந்த வெப் அந்த குளிருக்கு குளிர் காயலான்னு நெருப்பு மட்டும் அந்த கட்டையெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்க அவர்கள் போட்டுள்ள கூடாரங்களும் அடிச்சுட்டு போயிருச்சு அல்லாஹ் குரான் அந்த அல்லாஹ் அத்தியாயத்த ஒன்பதாவது போல காற்றை அனுப்பி அல்லா தலா எதிரிகளை வந்து பின்வாங்க செய் கடுமையான காற்று அடிக்கிறத பாக்குறாரு அவர் முஸ்லிம முஸ்லிம்களுடைய படையை மத்தியில அந்த அளவுக்கு காற்று இல்ல அவர்கள் மத்தியில அவர்களுடைய கூடாரமே தங்காத அளவுக்கு காற்று இப்ப இதையெல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு இருக்கும் போது எதிரிகள் எல்லாமே அறிவிப்பு புதை பாரதி இல்லாம மாட்டிக்குவாங்க பக்கத்துல புதுசா ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நம்ம மாட்டிக்கோங்க நம்ம பக்கத்துல ஒவ்வொரு ஆளும் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு வந்தது இவர் மாட்டிக்குவாரு அப்ப என்ன பண்ணுவாரு அவர் அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப குயிக்க அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுத்து இருந்து இவரு பாதுகாக்கப்படுறாரு அப்ப இந்த நேரத்துல வந்து அப்பசூப்பியான் சொல்றாரு நம்ம ஒட்டகமெல்லாம் சாகுது நம்ம பயணப்பட்டு வந்த ஒட்டங்கள் எல்லாம் நம்ம கூடாரம்லாம் இப்படி ஆயிடுச்சு நம்ம குளிர்க்கு கூட நெருப்பு நம்மளுக்கு வந்து நெருப்பு மூட்ட முடியல நாம திரும்ப செல்வதை தவிர வேற வழி நமக்கு கிடையாது நாம திரும்ப போயிடலாம் முடிவெடுக்கிறாங்க அப்ப உதயஃபாரதிலான்னு சொல்லி காட்டாது நான் ஒரே ஒரு அம்பையை கொண்டு அபு சூஃபியான கொள்வதற்கு அந்த ஒரு தூரத்துலதான் நான் இருந்தேன் இருந்தாலும் ரசூல்லா சொல்ல சொன்ன அந்த உபதேசம் ஞாபகம் வந்துச்சு நான் வந்து அவரை எதுவுமே தாக்காம திரும்ப ரசோல்லா சிவாச வந்துட்டேன் வந்த பிறகு ரசுல்லா சுல்லாசன் தொழுது இரவுல கடைசி படுகொது தொழுது போது அவர்கள் வருவதை பார்த்த ரசகுல்லா சைகளை பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க அவர்களுடைய காலுக்காடுகளை உதய பாரதே வந்து உட்காருறாங்க உட்கார்ந்த பிறகு ரசுல்லாவுடைய அன்பும் பறிவை பாருங்க தன்னுடைய மனைவிகள் ஒருவரிடம் இருந்து எடுத்து வந்து அந்த போர்வை குளிர்காக போத்தின் கலட்டிட்டு அதுவரைக்கும் எதிரி படைக்கு போயிட்டு திரும்ப வர வரைக்கும் எல்லாரும் குளிர் குளிர்ல நடுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் நான் வந்து சூடுதான் உணர்ந்தேன் ரசூ திரும்ப வந்தபோது தான் குளிர உணர்ந்தேன் நடுங்குவதை பார்த்துட்டு ரசுல்ல அவர்கள் போர்த்தி இருந்த அதுல ஒரு பகுதிய ஒரு பகுதியை வந்து எனக்கு அவங்க கொஞ்சம் போத்திட்டு மீதியை எனக்கு போத்துற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற இப்ப நடந்ததெல்லாம் தொழுது முடிச்ச பிறகு திரும்ப ருக்கூட்டு முடிச்ச பிறகு தொழுது முடிச்ச பிறகு நடந்ததெல்லாம் சொன்னேன் எதிர்படையை கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்ப இது வந்து ஒரு அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு என்ன சொன்னா சகி முஸ்கின்னு வரக்கூடிய ஒரு அறிவிப்பு தயானி அவருடைய தந்தை வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இந்த சகாபி யாரு இந்த தாபி என்ன சொல்றாரு நடந்ததெல்லாம் சொல்றாரு முன்னாடி சொன்னது போலவே உதய்பா ரீல் லானு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுல அதிகமா ஒரு செய்தி என்னன்னு சொன்னா உதய்பா ரீல் லானு அந்த எதிரிகளுடைய படைக்கு போகும்போது ஒற்றராக போகும்போது அவர்களுடைய பின்புறம் யாரே அபுசுஃபியானுடைய பின்புறம் குளிர்காய்வதற்காக நெருப்புல வந்து பின்புறத்தை காட்டிட்டு இருந்தது என்னுடைய அம்பை எடுத்து நான் அம்பு வில்லுல வச்சுட்டேன் விட்டுருந்தா அபு சுஃபியான் ஒரே அடியில மௌத்தாயிமா ஆனா நான் பண்ணல ஏன் திடீர் எனக்கு ஞாபகம் வந்து ரசூலா எக்காரத்தை கொண்டு தாக்குதல் எடுக்கிற வேணாம் அப்படின்னு அந்த ஞாபகம் வந்த உடனே நான் தாக்குவதை வந்து நிறுத்திட்டேன் உடனே அம்பு எடுத்து நான் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டாங்க ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அவங்க அப்படிங்கறத அந்த தாவியிற்கு உணர்த்துற வகையில இத சொன்னாங்க நாம பேசுறது மட்டும் மார்க்கம் கிடையாது எல்லாத்துக்கும் இதான் சொல்யூஷன் இந்த விஷயத்துக்கு இதான் சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு இதா தீர்வு அப்படின்னு நம்ம பேசதான் செய்வோம் ஆனா சகாபாக்கள் களத்துல இருந்தாங்க களத்துல இருந்தவங்களுக்குதான் தெரியும் அந்த சோதனைகள் அவங்களுக்கு என்ன மாதிரி சோதனைகள் அவர்கள் இருந்தாங்க அவர்களுக்கு ஏற்பட்ட பசி என்ன குளிர் என்ன பயம் என்ன காலத்துல வாழ்ந்துலாக்கு இப்படி பண்ணிருப்பேன் அந்த ஒரு கடினமான நேரத்துல இருந்துருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பேன் அப்படின்னு வாயால பேசக்கூடாது இன்னைக்கும் நமக்கு களம் இருக்கு மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய களம் இருக்கு நாம செய்யாம வாயால பேசக்கூடாது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக உதயஃபாரதீனாகவும் இத வந்து சொல்லி காட்டினு அவரும் உணர்ந்து கொண்டார் எந்தளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில சகாபாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பாக இந்த யுத்தத்தில் நடந்த அல்லாவுடைய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இந்த மிராக்கல்ஸ் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா முக்கியமான ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா ஜாபிர் பின் அப்துல்லா அதிர் வந்து ரசுல்லா கடுமையான முறையில கல்ல கட்டிக்கிட்டு புளி நோண்றதை பார்த்தாங்க எல்லா சகாபாக்களும் ஒரு கல்லு மாட்டிருந்தாங்க நம்ம எல்லாமே கேட்ட ஒரு சம்பவம் சகாபாக்கள் எல்லாமே பசியை அடக்கணுங்கிறதுக்காக கல்ல வந்து வைத்து வந்துட்டிருந்தாங்க எல்லா சகாபாக்களும் ஒரு கல்லு கட்டிட்டு ரசூல்லா வந்து யார சொல்லா பசிக்குது நிற்கும் போய் ரசூல்லா நான் ரெண்டு கல்லு கட்டிருக்கேன்னு காமிச்சாங்க இதை பார்த்து ஜாபீர் பின் அப்துல்லா ஹரி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவிக்கு போய் இந்த சூழ்நிலையை சொல்றான் ரசூல்லா இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு நாம ஏதாவது என்ன சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு ஆடும் கொஞ்சம் பாரலி இருக்கு பாரலியை அரைச்சி வை நான் ஆடை அறுத்து நான் வந்து ஏற்பாடு பண்றேன் உணவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்பாடு ஆயிட்டு இருக்கும் போதே போய் கூப்பிட போறாங்க இப்ப ஜாதி பின் என்ன பண்றாரு உணவை அவங்க மனைவியை தயார் பண்ண சொல்லிட்டு அவர் ரசுல்லா செல்ல வராரு வந்து யாரும் இல்லாத நேரத்துல ரசிட்டு யாரும் தான் உங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீங்க அதிகபட்சம் ரெண்டு பேர் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவங்க ரசுல்லா வந்துட்டு கேட்கறாங்க என்ன சமைச்சிருக்க என்ன அதுன்னு கேட்ட பண்ணுறது இது எல்லாத்துக்குமே போதுமானது அப்படின்னு ரசுல்லா வந்துட்டு எல்லா சகாபாக்களையும் சகாபாக்கள் எல்லாத்துக்கும் விட்டு நீங்க அல்லாவுடைய அழியா எல்லாரும் வாங்க நமக்கு ஜாபீர் பின்ன அப்துல்லா ரஜிவந்து உணவு தயாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் முன்னாடி வேவேகமா போடாது படையோட சேர்ந்து அந்த படையெல்லாம் தோண்டிட்டு இருந்தேன் புளி தோண்டிட்டு இருந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு பதட்டமா என்ன வெறும் ஒரு ஆடு கொஞ்சோண்டு மாவச்சு ரொட்டி சொல்றாரு அப்ப இது இவர் பதட்டமா எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எட்நூறு பேரு எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி பதட்டத்துல போய் மனைவிட்டு சொல்றாரு இந்த மாதிரி ரசூலை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாங்க அப்ப நடந்துதான் சொல்றாரு என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்களா ரசூலா அப்ப கேட்ட பிறகு ரசூல்லா வந்துட்டு எல்லாத்தையும் வர சொன்னாங்களா அப்ப அல்லா அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அதன்படி நடப்போம் அதுலதான் கையில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆறுதலே அடைஞ்சேன் ஜாபீர் பின் அப்துல்லா ரதீலான்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப என்ன பண்றாங்க அங்க வந்த எல்லா நபர்களிடத்திலுமே நீங்க அணியா மொத்தமா வந்துடீங்க ஏன்னா கடுமையான பசியில் இருக்கிறாங்க உணவு தட்டை பார்த்தோன்னா பாய்ந்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜாபிர் பின் அப்துல்லா ரதில்லான் வீட்டுக்கு வெளியானி பார்த்துட்டு பத்து பத்து பேர் கொண்ட குழு வந்துருவாங்க சாப்பிட்டு போனப்பறம் அடுத்த பத்து பேர் வருவாங்க அந்த மாதிரி நீங்க உள்ளவாகன்னு சொல்லிட்டு ரசுல்லா செல்லம் அந்த உணவை தன்னுடைய கையாலே அந்த பாத்திரத்துல இருந்து கறியை எடுத்து ரொட்டிய தன்னுடைய கையால் குச்சு போட்டு அங்க சுத்திட்டே இருக்காங்க அவங்க மாவு இருக்கிற பாத்திரத்திலிருந்து ஜாபீர் பின் அப்துல்லாதுலோடைய மனைவி மாவட்டத்தை சுத்திட்டே இருக்கிறாங்க ரசூல்லா இங்க இருந்து கறி ஆட்டு கறியை எடுத்து மிக்ஸ் பண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறாங்க பத்து பத்து நபர்களா வந்து கொண்டு வந்து கொண்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அனைவரும் சாப்பிட்ட பிறகும் எந்த அளவு தயாரிக்கிறப்ப இருந்ததோ அதே அளவுக்கு நடந்த ஒரு அற்புதம் இரண்டாவது அற்புதம் என்னன்னு சொன்னா ரசல்லம் அந்த குழி நோண்டிட்டு இருக்கும்போது சகாபாக்கள் வந்து குழி நோண்டிட்டு இருக்கும்போது சகாபாக்களால ஒரு பெரிய பாடாங்களை உடைக்கவே முடியலா சுல்ல வந்து யாரும் உடைக்கும் ரசூல்லா கடப்பாறை வாங்கி அவர்கள் கையால் உடைக்கிறாங்க முதன் முறை உடைக்கும்போது அல்லாஹருபன் கத்துறாங்க இரண்டாவது முறை உடைக்கும்போது அல்லஹா உப்பன் சொல்றாங்க மூன்றாவது முறையும் அல்லாஹூபன் மூன்றாவது முறை அந்த கல் உடைந்து தூள் துளா ஆயிருச்சு ஒவ்வொரு முறையும் உடைந்தது மூன்றாவது முறை துழ்துளா ஆயிருச்சு சஹா பாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூல்லா என்ன நீங்க பார்த்தீங்க ஏன் வந்து அல்லாஹகர் அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது அந்த கல் உடைக்கப்படும் போது தலா ரோம சாம்ராஜ்யத்தை வந்து அல்லாஹு தலா எனக்கு அந்த காட்சியை வந்து எனக்கு காட்டணும் அங்க இருக்கக்கூடிய கோட்டைகளை நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய அந்த காட்சியை வந்து எனக்கு காட்டணும் சிகப்பு கோட்டைகளை நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய காட்சிகள் எனக்கு காட்டனா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து இரண்டாவது முறை நான் அல்லாஹ் சொல்லும் போது பாரசீக நீங்க வெற்றி கொண்டு பாரசீக நாடிகளை வெற்றி கொண்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளை கோட்டைகளை வெள்ளை மாளிகைகளை நீங்க வந்து வெற்றி கொள்ளக்கூடியதான் நான் பார்த்தேன் இரண்டாவது முறை அல்லாஹ் சொல்லும் போது மூன்றாவது முறை அல்லாஹ் சொல்லும் போது நீங்க எமன் தேசத்தை வெற்றி கொள்ளக்கூடிய காட்சியை நான் வந்து பார்த்தேன் அங்க இருக்கக்கூடிய சினாவுடைய அந்த கதவுகளை நீங்கள் திறக்கக்கூடிய அந்த காட்சிகளை நான் பார்த்தேன் இதே காட்சி நடந்துச்சு அதே போல நடந்தது நடந்த ஒரு அற்புதம் அவங்களுக்கு அந்த நேரத்துல உணவே இல்ல அந்த நேரத்துல கடுமையான பணி கள்ள கட்டிட்டு குடிநோயிருக்காங்க அந்த நேரத்துல நீங்க ரோம தேசத்தை வெற்றி பாரசீகத்தை வெற்றி ாலும்டியது முஸ்லிம் உம்மது தான்சூல்லா சொல்லி இருக்கிறாங்க நாமளும் வெற்றியாளர்களாக இருப்போம் அப்படிங்கறத நாம கருத்துல கொள்ளணும் அந்த இடத்துல இருக்கணும் அடுத்து நடந்த ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னா ரசுல்லா சல்லாம் அறிவித்த இன்னொரு முடி முன்னறிவிப்பது அம்மா ரிலானுவை பார்த்து அம்மாரை நீங்க ஒரு அநியாயக்கார கூட்டத்தாரால கொல்லப்படுவீங்க நீங்க வந்து நீதி கூட்டத்தின் பக்கம் இருப்பீங்க நீங்க வந்து அந்த அநியாயக்கார எதிர்க்கிறால கொல்லப்படுவீங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அப்ப அதே போல நினைச்சு அம்மாருப்பின் யாசிரதி காலத்திலேயே இருந்தாங்க உமரதிலான காலத்திலும் இருந்தாங்க உஸ்மான ரதிலான காலத்திலும் இருந்தாங்க அழிரல்லான ஒரு காலத்தில் அழிரல்லானுக்கும் நடந்த ஒரு போருங்க அழிரல்லானு கூட பக்கம் இருந்தாங்க அவர்கள் அதில் கொல்லப்பட்டுவாங்க முவாவில் அனுவால அந்த படையினால கொல்லப்பட்டாங்க இரண்டு பேருக்குமே முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் படைகள் தான் ஆனா அழிரல்லானு நேர்மை பக்கம் இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு முன்னறிவிப்பாகவும் ரசூல்ல இந்த யுத்தத்தின் போது அம்மாருக்கு ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லி காட்டினாங்க புதைஃபாரதி குறிப்பாக இந்த புதைஃபாரதி ஹரீஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அகமதுலையும் முஸ்லீம்லையும் வந்த அறிவிப்பில் இருந்து நாம பெறக்கூடிய படிப்பு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அவருடைய ஒழுக்கம் வசூல்லா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அம்பு எய்யக்கூடிய தூரத்தில் அது பின்னோக்கி இருந்தாலும் இருந்தாலுமே அந்த படை தலைபதியை கொள்ளல அந்த அந்த ஒரு ஒழுக்கத்தை நாம வந்து அமீருக்கு கட்டப்பட வேண்டிய ஒழுக்கத்தை நாம கட்டுக்கொள்ளும் இரண்டாவது வந்து அல்லாஹுடைய அந்த அற்புதம் அவர்களுக்கு அந்த பணியே அல்லா உணராத மாதிரி வச்சிருந்தோம் அது நாம எடுக்க வேண்டிய அடுத்த படிப்பு மூன்றாவது என்னன்னு சொன்னா அவர்களுடைய நபர்களுக்கு மத்தியில அவங்க துரிதமா செயல்பட்ட படிப்பின அடுத்தது உண்மையான களத்துல இருந்து வேலை வாயால பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்துறது அந்த தாபியம் உணர்த்துற களத்தில இருந்து பார்க்க வேண்டியது களத்தில பார்க்க இருக்க வேண்டிய இருந்த அனுபவம் என்ன கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது பேசுவது எடுக்கணி இந்த சந்தேஷிலிருந்து பொதுவாக எடுக்க வேண்டிய நாம பொதுவாக குறிப்பாக வந்து நாம எடுக்க வேண்டிய பாடத்துல முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா பொதுவாகவே யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமை அதிகம் வேதங்களா இருக்கட்டும் அதே போல அனைத்து விஷயங்களா இருக்கட்டும் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு அதிகம் சிலை வணங்கிகளுக்கும் யூதர்களுக்கும் அறவே எதிர் ஆனா முஸ்லிம்களை எதிர்க்கிறது வந்துட்டா உண்மை மார்க்கத்தை எதிர்க்கிறது அவங்க யாரு கூட வேணா போவாங்க அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கணும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எதிர நம்பிக்கையின் அடிப்படையில ஆனா முஸ்லீம்கள் அடிக்கிறது வந்துட்டா முன்னாடி வந்து நிற்பாங்க அப்ப அது அன்மையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேமத்தரா வரைக்கும் இதுதான் தொடரப்போம் நாம இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் நாம இருந்து எடுக்க வேண்டிய பாடம் இரண்டாவது அந்த இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்துறது இந்த நேரத்துக்கு இதுதான் உகந்தது அப்படின்னு சொல்லி புதிய ஒரு முறையாக இருந்தாலும் சல்மான் டெக்னாலஜிய பயன்படுத்த வேண்டியதும் நாம் இதுல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு படிப்பினை அடுத்தது ஒரு லீடர்லா வாழ்ந்து காமிச்சாங்க லீடர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மத்தியில ரசூல்லா அவர்களை விட கஷ்டம் அனுபவம் அதிகமாக அனுபவிச்சாங்க அப்படிங்கறத நாம இதுல பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா நாம போன அமர்வுல பார்த்த மாதிரி போன அமர் பாத்துக்கணும் ஒரு முக்கியமான ஒரு என்ன பண்ணாங்க அனுப்பி பனு குரையிலாவுடைய அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்துட்டு அவர்கள் நம்ம தாக்க தயாராகிட்டாங்களா இல்ல ஒப்பந்தத்தை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்களான்னு பாத்துட்டு பாத்துட்டு வந்து அவர்கள் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னு சொன்னா மக்களுக்கு மத்தியில வந்து சொல்லாதீங்க மக்கள் டிகில் அடைஞ்சிருவாங்க ஆல்ரெடி அவங்க பயத்துல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க இன்னும் பயம் அதிகமாயிடும் எதிராக திருப்பிட்டாங்க அப்படின்னா பொதுவாக சொல்ல வேணாம் சொல்லிருந்தாங்க ஒரு இத்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது சூழ்நிலை கத்து கொடுத்திருந்தாங்க பொதுமக்களுக்கு பீதி ஏற்படுத்த எதிரில வந்து நிஜமாவே பீதி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்தாலுமே அது மா நாம வந்து வெளிக்காட்டிக்க கூடாத ஒரு ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு படிப்படை நம்ம அதே போல இங்கு அவர்கள் அனுபவித்த சிரமங்கள் சென்ற ஏற்பட்ட கடினங்கள் எந்த அளவு இருந்துச்சு இப்போ இஸ்லா கிராமத்துல சொல்லி காட்டுறாங்க அவர்கள் முஸ்லீம்கள்ல ஈமான்ல குறைபாடு உள்ளவர்கள் மோசமான வார்த்தைகளை கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பயத்தினாலையும் பசியினாலையும் மீதினாலையும் மோசமான நேரங்கள்ல அந்த ஒரு ஈமான் குறை உள்ளவர்கள் வார்த்தைகள் மோசமான முறையில் அல்லாவை திட்டி அந்த ரசோல்லாவை திட்டும் அளவுக்கு கூட அவங்க போயிட்டாங்க அந்த கடினமான ஒரு சூழல்ல அல்லாஹலா சொல்லி காட்டுறான் சூழலத்தில் அரசா இருபத்தி முதல் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் நம்ம பார்த்தவன் சொன்னா அல்லாவின் மீதும் இறுதி மீதும் ஆதரவு வைத்து அல்லாவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாவின் தூதரிடம் இருக்கிறது எதிரிகளின் கூட்டுப்படைகளை கண்டபோது இதுதான் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரம் எங்களுக்கு வாக்களித்தது அல்லாவும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள் இன்னும் அது அவர்களுடைய நம்பிக்கையையும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபடுவதையும் அதிகப்படுத்தியது அதையெல்லாம் பார்க்கும் போதும் இவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் இருந்த போதும் அவர்களுக்கு ஈவானியது அடுத்த வசனத்துல சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் எதன் மீது அவர்கள் அல்லாவிடம் வாக்குறுதி செய்தார்களோ அதை அவர்கள் உண்மையாக்கினார்கள் அவர்களில் சிலர் வீர மரணம் அடைய வேண்டும் என்ற தம் இலட்சியத்தை அடைந்தார்கள் வேறு சிலர் ஆர்வத்துடன் அதை எதிர்பார்த்து கொண்டு எந்த நிலையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியில் சிறிதும் மாறுபடவில்லை பின்பற்றுங்க தூதருடைய வழியில் நீங்க செல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு விளக்கமாக இமாம் இன்னும் ஜரீர தபரி அவர் என்ன சொல்றாரு இது வந்து போர்க்களத்தை விட்டு சிலர் வந்து இமான குறைபாடு பின்வாங்கி சென்ற போது அவர்கள் சொல்வதை அவர்கள் சொல்வதாக என்ன சொல்றாங்க தருணம் எதுன்னு சொன்னா அந்த நேரங்கள் அந்த தருணம் என்ன எந்த தருணம் சொன்னா பின்வாங்கி போகக்கூடிய நேரத்தில் ரசோல்லாவுடைய காலடித்தனங்கள் விஸ்வாஸ் செய்வதற்கும் சுண்ணத்துதான் கடைக்காலுக்கு மேல ஆடை எண்ணுவதற்கும் சுனத்து தான் அனைத்துமே சுண்ணத்துதான் ஒரு சுண்ணத்தை விட்டுட்டு ஒரு சுண்ணத்தை நம்ம புறக்கணிக்கிறது இல்லை கடுமையான நேரத்துல அல்லாவுடைய பாதையில போரிடுவதும் அல்லாஹைய மார்க்கத்துக்கு பின்வாங்காமல் அல்லாவுடைய பாதையின் சகிதாவதும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய வழியை நீங்க பின்பற்று அப்படின்னு இறங்கியதாகத்தான் இந்த தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க நமக்கு எளிமையான சொந்தத்துக்களை வந்து பின்பற்றிக்கொண்டு ஈஸியா நமக்கு இருக்கிறது வந்து பின்பற்றிட்டு நமக்கு முடியாதது கடினமானது அல்லாவுடைய பாதையில வந்து நம்ம போராடுவது அனைத்திலும் நான் வந்து அல்லாவுடைய தூதருடைய சுனத்தை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வரக்கூடாது அந்த படிப்பனையும் நாம் இதிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு படிப்பனை அல்லாத்தாலா அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கணும் சூரத்துள் பக்கராவுட இருநூத்தி பதினாலாவது அல்லாத்தாலா சொல்லுவது போல அவர்கள் வந்து எல்லா எளிமையான முறையில் நீங்க சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா நம்மளை பார்த்து கேட்கணும் நீங்க அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக போராடாம பயம் இல்லாம சோதனைகள் இல்லாம எளிமையான முறையில நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் பாக்குறீங்களா எல்லா சோதனையும் உங்களை நோக்கி வரதான் செய்யும் வெற்றி கிடைக்குதோ அதே போல நமக்கும் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கியோ நமக்கு நம்ம கண்முன்னா இருந்து கொண்டுதான் இருக்கு அந்த சோதனைகளை தாங்கி கொண்டு அந்த சோதனைகளை அல்லா ரசூல் காட்டித் தந்தவாறு இருந்து இந்த சோதனைகளில் வெற்றி பெற்று அல்லாவுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாக எல்லாம் நாம் அனைவரையும் ஆக்கிய அல்ல என்றும் அஸ்லாம் வலைக்கும் வாசகம்